சீர்கரா செல்வம் போர் சீர்கவி என்னசான் வீரராக வர்க்கப்புகள் அதன்மிகு திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருட் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விஜய திருமதிக்கே லட்சுமிபாய் அம்மேர்வர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தொன்னூற்று ஐந்தாவது ஸ்லோகம் தீர்த்தாணி வியர்த்தகானி ஹிரத நத சரசி நிர்ஜர அம்போஜினி நாம் நுதந்தி पाता आपो பிரதிபயம் அப்பதி ஆபோ நாகாபா கலுஷமுஷோ மஜ்ஜ்தா யாத்தி அன்போகா சிஷத்து திவசேத்து வ இந்த ஸ்லோகத்தில் நம்ம எல்லாேருக்கும் புரியாத ஒரு விஷயத்தே சொல்கிற சாதாரணமாக புண்ணிய நதிகளில் சமுதிரத்தில் அறிவுகளில் தீர்த்தங்களில் நீராடணும்னு சொன்னால் பகலில் தான் நீராடுவாங்க உங்களுக்கே தெரியும் இரவு நேரங்களில் போய் புனித தீர்த்தங்களில் நீராடுற பழக்கம் யாருக்கும் இல்லை அது கங்கை நதியாக இருந்தாலும் சரி கோதாவரியாக இருந்தாலும் சரி எந்த நதியாக இருந்தாலும் சரி ஒரு கோவிலுடைய குளமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒப்பிலியப்பன் கோவிலில் மட்டும் ராத்திரிலேயும் தீர்த்தயாத்திர நீராடலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் பொதுவாக எந்த தீர்த்தத்திலும் இரவில் நீராடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் அதுக்கான காரணத்தை சொல்றார் சூரியன் உதிப்பதனாலே சூரிய வெளிச்சம் இருப்பதனாலே தான் புனித நதிகளெல்லாம் புனிதத்தன்மையை அடைகின்றன அது எந்த புஷ்கரிணியா இருந்தாலும் சரி சமுதிரமாக இருந்தாலும் சரி அருவியா இருந்தாலும் சரி ஜீவ நதியாயிருந்தாலும் சரி சூரிய வெளிச்சத்திலே தான் அவை புனிதம் பெறுகின்றன சூரியன் மறைந்த பிறகு இந்த நதிகளிலே நீராடி நீராடி பயனில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நதிகள் சமுத்திரம் தடாகங்கள் முதலியவற்றினுடைய புனிதத்தன்மையே சூரியோதயத்தினால்தான் ஏற்படுகிறது சூரிய வெளிச்சத்தினால்தான் நதிகள் புனிதமாக கருதப்படுகின்றன சூரியனை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே புனிதத்துவம் ஒன்றும் இதிலிருந்தே சூரியனுடைய மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள் எனவே சூரியனை வணங்குங்கள் என்று இதை சொல்றார் தீர்த்தாணி தீர்த்தாணி அப்படின்னா தீர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சாதாரணமா புனிதம் அளிப்பதுன்னு அர்த்தம் இப்போ சாதாரணமா அகங்கள்ல தாகத்துக்கு தண்ணி கேட்கிற போது கொஞ்சம் தீர்த்தம் இருந்தால் கொடுங்கோ அப்படின்னு கேட்பாங்க தீர்த்தம்னா நம்ம வந்து வாட்டர் தண்ணீர்ன்னு மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தீர்த்த அப்படிங்கிற சொல்லுக்கு பாவம் போக்கி புனிதம் தருவதுன்னு அர்த்தம் அதனால மகான்களுடைய பெயருக்கு பின்னாலே சமயத்தில் ஸ்ரீ ராமதீர்த்தர் ஸ்ரீ ரகுநாத தீர்த்தர் யாதவேந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்றது தீர்த்தர்னா அவர் புனிதமாக்கக்கூடிய மகான் என்று அர்த்தம் இங்கே தீர்த்தாணி இப்படி புனிதமாக்கும் புண்ணிய நதிகள் அல்லது புண்ணிய ஸ்தலங்கள் நீர்நிலைகள் அப்படிங்கிறதுக்கு பொது பேரா சொல்றார் தீர்த்தாணின்னு இந்த தீர்த்தங்கள்ல நீராடுறதுனால பாவங்கள் போகிறது நம்ம அபிலாஷைகள் நிறைவேறாம அதுக்கு தடையாக இருக்கிற பாவங்கள் போகிறபோது நமக்கு அபிலாஷைகள் உடனடியாக நிறைவேறுது மகான்கள் கூட தீர்த்தர்கள் நான் சொன்னேன் முண்டக உபனிஷத்தில் ஒரு இடத்துல செல்வம் சீக்கிரமாக சேர்றதுக்கு சுருக்கமான வழி என்ன அப்படின்னு கேட்டால் ஆத்மக்ஞி அர்ச்சையேத் பூதி என்று ஒரு ஸ்லோகம் பூதி செல்வத்தை விரும்புகிறவன் அர்த்தம் எவனுக்கு பணங்காசு வேணுமோ அவன் பிரம்மத்தை பகவானை உணர்ந்திருக்கிற மகா ஞானிகளை வணங்க வேண்டும் மகான்களை வணங்கினால் செல்வம் வந்து சேரும் அப்படின்னு முண்டகோபனிஷத்துல ஒரு இடத்துல வருது இந்த புண்ணிய நதிகளிலே நீராடுவதன் காரணம் என்ன நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை அவை போக்குகின்றன தீர்த்தாணி வியர்த்தகாணி வியர்த்தம்னா வீண்னு அர்த்தம் அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை சார்த்தகம் அர்த்தகம் அப்படின்னா பொருள் உள்ளது பயன் உள்ளதுன்னு அர்த்தம் நிரர்த்தகம் வியர்த்தகம் அப்படின்னா வீண்னு அர்த்தம் ஒரு பெரிய ஆசைப்படுறோம் அந்த ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் அது வியர்த்தகம் ஆகிடுது நிரர்த்தகம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்கிற போது அது வீண் தானே கிருஷ்ணகுமாரின்னு ஒரு மேவார் தேசத்து இளவரசி இருந்தா அவளுக்கு ரெண்டு ராஜாக்கள் ஒரே சமயத்தில் ஆசைப்பட்டாங்கன்னு உடனே இதனால சண்டை வருமேன்னு சொல்லி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அவள் செய்வது பெருந்தன்மையான காரியம் தான் ஆனால் அவளுடைய இளமை வீணாச்சு அவள் தகப்பனது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அவளுடைய வளர்த்து தகப்பனது பெரிய ஏமாற்றம் இல்லையா வீண் அதாவது நிரர்த்தகம் பயனற்றது இரவு நேரத்திலே புனித நீராடினால் நாம் எதிர்பார்க்கும் பயன் கிட்டாது அப்படிங்கிறத வியர்த்தகிறார் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலே முஸ்லிம் லீக் என்று ஒன்று தனக்கு என்று தனி நாடு வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தது அவங்க வந்து தங்களுக்கு வேண்டிய நாட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் சொன்னாங்க இந்த பாகிஸ்தான் வார்த்தை எப்படி வந்ததுன்னா பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் சிந்து பலுச்சிஸ்தான் இத்தனை மாநிலங்களையும் சேர்த்து எங்களுக்கு வேணும் அதுக்கு பேர் பாகிஸ்தான் சொல்லி பஞ்சாபுடைய முதல் எழுத்து பி அடுத்தது ஆப்கானிஸ்தானுடைய முதல் எழுத்து ஏ அடுத்தது காஷ்மீருடைய முதலெழுத்து கே அந்த காஷ்மீரில் கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து ஐ சிந்துடைய முதல் எழுத்து எஸ் பலுச்சிஸ்தானுடைய கடைசி மூணெழுத்து டிஏஎன் தான் இது மூணையும் எல்லாத்தையும் சேர்த்து முகமது அலி ஜின்னா முதலியவர்கள் எங்களுக்கு இந்தியாவை பிரிக்கிற போது இப்படி பிரித்து கொடுத்துடணும் அதாவது பஞ்சாபு ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் சிந்து பலுச்சிஸ்தான் இந்த அஞ்சு பிரதேசங்களையும் பிரித்து நாங்கள் சொல்கிறபடி பாகிஸ்தான் பெயர் வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு போராடினாங்க ஆனால் என்ன ஆச்சு அவங்க கனவு நனவாகவில்லை காந்தி நேரு முதலீவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போராடினாங்க சரின்னு வேற வழி இல்லாமல் இந்த பங்களா பெங்கால் பக்கம் இருக்கிற கொஞ்சம் இடமும் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் மட்டும் பிரித்து கொடுத்தாங்க ஆனால் இன்னும் அவங்க திருப்தி இடையில போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கண்ட கனவு வீணாக கூடாது வீணாகாது அது வரைக்கும் நாங்கள் வந்து இதை போராடி எப்படி பெற்றே தீர்வோம் என்று அவங்க புதுசாக ஒரு மேப் போட்டுருக்கிறாங்க அப்போ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிற போது அதை வியர்த்தம்னு சொல்றான் ஒரு கட்டடத்தை கட்டுறோம் அது முடிகிற சமயத்தில் பூகமோ ஏற்பட்டு அது கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கு வியர்த்தம்னு போயிரு அர்த்தம்ங்கிற சொல்லுக்கு முன்னால இந்த ப்ரீபிக்ஸ் வி சேரும் போது அதுக்கு நெகட்டிவ் சென்ஸ் வருது நீங்க புனித நீர் அது வியர்த்தம் ஹிரத நத சரசி நிர்ஜர அம்போஜினீனம் அடுத்து வரக்கூடியது ஒரு நீண்ட வார்த்தையாக இருக்குது அதை சேர்த்து வாசிங்கன்னா அவங்களுக்கு வாசிக்கிறது கஷ்டம் அது வந்து கீழ்கண்ட சொற்கள் சேர்ந்தது ஹிரத நத சரசி நிர்ஜரா அம்போஜினீனா ஹிரதன்னா ஆழமான மடுக்கள்னு அர்த்தம் அதாவது மக்கள் குளிக்கிறதுல புண்ணியமான தீர்த்தங்கள் என்று பெயர் பெற்றவைகளில் பல வகை இருக்கு அதில் ஒரு வகை என்னன்னா கீழே இறங்கி ஆழமான இடத்துல போய் குளிக்கக்கூடியது நீங்க வடநாடு போனீங்கன்னா அந்த மாதிரி பல புனித தீர்த்தங்கள் இருக்கு அதுக்கு பேர் ஹிரதன்னு சொல்றது ஆழமான மடு அடுத்து நத நதனா நதி மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள் சமுதிரத்தோடு போய் கலக்கக்கூடிய நதிகள் அடுத்து சா பொ இருக்கிறதுனாலதான் பிரம்மாவுடைய மனைவிக்கு சரஸ்வதினு பேரு அவள் வெள்ளை தாமரையிலே சதா குடியிருப்பாள் அந்த வெள்ளை தாமரை பொய்கையிலேயே இருக்கும் அதனால அவளுக்கு சரஸ்வதி பொய்கையிலேயே வசிப்பவள்னு அர்த்தம் அடுத்து நிர்ஜரா நிர்ஜரம்னா அருவிகள் குற்றால அருவி மாதிரி மலை உச்சியிலிருந்து ஜோனு கொட்டுது இல்லையா இப்ப குற்றாலநாதரை போய் சேவிச்சிட்டு அந்த அருவியில குளிச்சா புண்ணியம் சொல்றாங்க அது ஒரு தீர்த்தம் நிர்ஜரம் அம்பூஜினி என்னன்னா அம்பூஜம்னா தாமரை தாமரையை உட்கொண்ட புஷ்கரிணி பெரும்பாலான பெருமாள் கோவில்கள் குளத்தில் தாமரை பார்க்கலாம் தாமரை உள்ள புஷ்கரிணிகள் ஆக நீங்க நனைந்து நீராடக்கூடிய புண்ணிய நீர்நிலைகள் இத்தனை வகைப்படும் ஒன்னு ஆழமான மடு கிரதம் இன்னொன்னு நத இன்னொன்னு சரசி இன்னொன்னு நெர்ஜரை அப்புறம் அம்போஜினி இப்படி இவைகள் நீங்க இரவு நேரத்துல போய் நீராடினால் வீண் பிரயோஜனம் இல்லை நான் உதன்வந்தோ பிரதிபயம் உதன்வந்தகான சமுதிரங்கள்னு அர்த்தம் சமுதிர ஸ்நானம் கூட பாவங்களே போக்கும் மாசி மகத்தன்னைக்கு எல்லாரும் போய் சமுத்திர ஸ்தானம் பண்றாங்க இல்லையா ஆனா அன்னைக்கு பகல்ல தான் பண்ணலாம் ராத்திரியில போய் நீங்க ஸ்நானம் பண்ணீங்கன்னா அது வீண் அது பாவம் போக்காது உதன்வந்தகான சமுதிரம் அதுக்கு முன்னாலு அர்த்தம் சமுதிரங்கள் புனிதமானவை இல்லை நுகந்தி என்றால் நீக்குகின்றன சமுதிரங்கள் நீக்குவது இல்லை என்ன சேர்த்துட்டீங்கன்னா நீக்குவது இல்லை எதனா பிரதிபயம் பிரதிபயம்னா பாவம் நாம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் போகணும்னு சொல்லித்தானே சமுதிரத்தில் நீராடுறோம் ஆனா சமுதிரத்தில் நீராடினா கூட சூரிய வெளிச்சம் இல்லாமல் நீராடினால் அது பிரயோஜனம் இல்லை சூரியன் இல்லாமல் சமுதிரங்களும் பாவங்களை போக்க மாட்டா அது வந்து இப்போ கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க சம்பரோஷனம் பண்றாங்க கொடமுழுக்கு பண்றாங்கன்னா அதை ராத்திர பண்றாங்க அதை சூரிய வெளிச்சத்துல சூரியன் பார்க்கத்தான் செய்வாங்க அப்போதான் அங்கே தெய்வ பிரதிஷ்டை இருக்கும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து நான் ஒரு காரியம் வேண்டிக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுத்தியானா உனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன் சம்பிரோபணம் பண்றேன்னு சொல்லுவாங்க அப்போ அது சூரியநாராயணனுடைய சன்னிதானத்தில் செஞ்சா தான் அது உயிர் பெறும் இல்லாட்டியும் உயிர் பெறாது கும்பகோணத்தில் ராமசாமி கோயில் கோவில் இங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சாரங்கபாணி கோவிலுக்கு பின்னால் இருக்கு அந்த கோவில் வரலாறு என்ன அப்படின்னா அப்போ தஞ்சாவூர் ராஜாவன் ரகுநாத நாயக்கன் ஒரு தான் இந்த ரகுநாத நாயக்கன் வந்து விஜயநகர பேரரசுக்கு அடங்கி வாழ்ந்த சிற்றரசன் விஜயநகர பேரரசுக்கு அடங்கி வாழ்ந்த போது என்ன ஆச்சுன்னா அந்த விஜயநகர பேரரசிலே ஒரு துரோகி அவன் என்ன பண்ணிட்டான் அந்த ப்ராப்பரா அரசாழ வேண்டிய ராஜபரம்பரையை அழித்து விட்டு தான் குடி சிம்மாசனமேற வேண்டும் என்று நினைத்தான் அவன் பேர் ஜக்கராயன் என்பது அவன் என்ன பண்ணான் அந்த ராஜாவுடைய குடும்பத்தினரை அழித்தான் கொண்டு போட்டான் அப்போ ராஜாவுனுடைய நியாயமான வாரிசு சின்ன குழந்தை அந்த குழந்தையும் கொண்டுடுவானோன்னு பயந்து ராஜாவுடைய விசுவாசமான அமைச்சர் யாச்சம நாயக்கர் என்பவர் யாருக்கும் தெரியாம ஒரு செலவு தொழிலாளி வேஷம் போட்டு தன் அழுக்கு மூட்டையில் அந்த குழந்தைய வச்சு கடத்தி கொண்டு வந்து தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கனுக்கு அந்த குழந்தைய ஒப்படைத்து நீதானப்பா இந்த வாரிசை வளர்த்த ஆளாக்கி மறுபடி சிம்மாசனம் ஏற்றணும் என்று சொல்லி ஒப்படைத்தான் அந்த யாச்சம்மாநாயக்கன் கூடவே இருந்த அந்த குழந்தையும் வளர்த்தான் இந்த ரகுநாத நாயக்கனுக்கு தினம் ராமாயணம் கேட்குற பழக்கம் உண்டு குலசேகர ஆழ்வார் எப்படி தினம் ராமாயணம் கேட்பாரோ அது மாதிரி தினம் ராமாயணம் கேட்டு அண்ணன்னைக்கு ராமாயணம் முடிஞ்ச உடனே சம்பாவனை பண்ணி தானே தன் கையால வெத்தலை பார்க்க முடிச்சு கொடுப்பாராம் அந்த குழந்தைக்கு ராமன் பேரு ராஜாவுடைய குழந்தைக்கு ராமராஜன்னு பின்னால பேர் வந்தது இந்த ஆடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு விஜயநகர பேரரசை தான் சுவாகா பண்ணிக்கலாம்னு நினைக்கல நியாயவான் ராமபக்தன் எப்பவும் தப்பு தண்டா பண்ண மாட்டான் அதனால ரொம்ப அடக்கம் ஒடுக்கமா இருந்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை தகுந்த ஒரு மீசு முளைக்கிற வயசு வந்த உடனே தஞ்சாவூர் கல்லணிக்கு பக்கத்துல தோகூர்னு ஒரு இடம் அந்த இடத்துல அந்த ஜக்கராயனை போர் செய்து அவனை தோற்கடித்து இந்த குழந்தைய மறுபடி சிம்மாசனத்துல உக்கார வைக்கணும்னு தீர்மானித்தான் அப்போ தன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய ராமரையை நோக்கி ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற்றால் இந்த கும்பகோணத்தில் நான் உனக்கு ஒரு கோவில் கட்டுறேன் அந்த கோவிலுக்கு ராமசாமி கோவில்னே பேர் வைக்கிறேன் முறைப்படி சம்பரோஷணம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிகிட்டேன் அதன்படி அந்த சண்டையிலே அவனுக்கு வெற்றி கிட்டியது ஜக்கராயனுடைய பெரும்படை கல்லணிகளை தோற்றுப்போனது இந்த குழந்தைய விஜயநகர பேரரசின் வாரிசாக நியமித்து வெற்றி கண்டால் அது நன்றியாக அவன் கட்டின கோயில் தான் அந்த ராமசாமி கோயில் அந்த ராமசாமி கோயில் போய் பார்த்தீங்கன்னா சுவரில் பூரா ராமாயணத்தினுடைய யோகியங்கள் அப்படியே வர்ணச்சித்திரங்களாக எழுதப்பட்டிருக்கின்றன அது பூரா வந்து தாவரக் கலவியினால் எடுக்கப்பட்ட பெயிண்ட் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அங்கே ராமருக்கு பிராதானியம் அப்போ சம்பரோக்ஷனத்துக்கு அவன் வந்து காவிரி தீர்த்தம் கங்கா தீர்த்தமெல்லாம் பகல் வேளையிலே நல்ல முகூர்த்தம் பார்த்து செஞ்சான் நம்ம இஷ்டத்துக்கு ராத்திரில செஞ்சா வெயில் இல்லாமல் இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் யாரும் செய்யறது இல்லை அதனால சூரியனுடைய முகத்துவத்தை சொல்றாருங்க நோ உதன்வந்த நுதந்தி பிரதிபயம் அடுத்து வர்றது ஒரு கூட்டுச்சொல் அசுபிர பாத்த அனுபந்தி அசுப ஸ்வப்ர அப்படின்னா நரகம்னு அர்த்தம் ஸ்வப்ர அப்படிங்கிறதுக்கு சாதாரணமாக துன்பப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம் அசுப என்றால் அமங்கலமானன்னு அர்த்தம் அமங்கலமானு துன்பப்பட்ட வாழ்க்கையின நரகத்தை குறிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க தமிழில் சாதாரணமாக உங்கள் அப்பா தஞ்சாவூருக்கு போறேன்னு சொன்னார் போயிட்டாரா அப்படின்னா போயிட்டாரு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம்னா தஞ்சாவூர் போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பது வயசு ஆன ஒரு தாத்தா இருக்கார் அவரை பற்றி ஒருத்தன் விசாரிக்கிறான் அவர் எப்படி பார்க்கிறார் எப்ப அவர் போயிட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தஞ்சாவூர் போயிட்டாரு அமங்கலம் துன்ப வாழ்க்கைன்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல லொகேஷனை பொறுத்து அமங்கலமான துன்ப வாழ்க்கை என்பது நரகத்தை குறைக்கும் கோபிநாத அப்படிதான் அர்த்தம் பண்ணியிருக்க அசுபிர பார்த்த பார்த்தனா விழுதல் நரகத்திலே விழுதல் நரகங்கிறது உங்களுக்கு பால்கனியில் உப்பரிகளை இல்லை லிஃப்டு வச்சு ஏற்றி கொண்டு போக மாட்டாங்க அல்லது நரகத்துக்கு எஸ்கலேட்டரில் போகிறதில்லை ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து நரகத்தில் பள்ளத்தில் தள்ளி விடுவாங்கண்ணா போய் விழுந்து எலும்பு கிளம்பலாம் நொறுங்கி போகும் அதுக்கு தான் பாதாளம்னு ரொம்ப பள்ளமாக இருக்கணும் நரகத்திலே வீழ்தல் சொல்வாங்க நரகம் போய் சேருதல் வீழ்தல் அப்படிங்கறது அனுபந்தி காரணமான ஒருத்தர் நரகத்தில் விழுதற்கு காரணமான பாவங்கள் அந்த பாவங்களை தான் முதல்ல பிரதிபயம் சொல்றாரு பெரிய பெரிய பாவங்கள்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு பசுமாடு கொஞ்சம் புல்லு போட்டால் போதாது பூ பிரதட்சணம் வரணும் பூமியில் உள்ள சகல புண்ணிய தீர்த்தங்களை நீராடணும் எல்லா சமுதிரங்களையும் மூழ்கி எழுந்திருக்கணும் அந்த மாதிரி பெரிய பாவங்களை சொல்கிறாருங்க நரகத்திலே நீங்கள் வீழ்வதற்கு காரணமான பெரிய பாவங்களை சமுதிரங்களும் நீக்க மாட்டா இப்போ ஹீரோஷிமா என்ற ஊரில் குண்டு போட்டாங்க அந்த குண்டு போட்டபோது ரெண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து விமானத்தினுடைய பைலட்டு குண்டு போட்டபோது அந்த குண்டு போட்ட உடனே அந்த விமானம் என்ன சொன்னான்னா கடவுளே நான் எவ்வளவு பெரிய பாவ காரியத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று பதறினான் ஏன்னா அந்த ஒரு குண்டு ஒரு ஊரை அழிச்சது இப்போ இந்த பாவத்துக்கெல்லாம் வந்து அந்த குண்டு போட சொன்னானே அவனுக்கு என்ன சொர்க்கமாக கிடைக்கும் அதெல்லாம் பெரும் பாவம் நிச்சயமாக நரகந்தான் கிடைக்கும் இதான் நரகத்தில் வீழ்வதற்கு காரணமான பாவங்கள் இருக்குது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சாதகத்துக்கு காரணமாக அவர்தான் இருப்பான் ஒரு கிராமத்துக்கு தீ வைக்கிறது ராஜாக்கள் படையெடுத்து போகிற போது போகிற வழியில் இருக்கிற ஊர்கள் எல்லாவற்றுக்கும் தீ வைப்பார்கள் ஒரு ஊருன்னா ஆயிரம் பேர் இருக்கிறவங்க ஊர் ஒரு லட்சம் பேர் வாழக்கூடிய ஊர்மருக்கும் எல்லா ஊருக்கும் தீ வச்சு ஆயிரக்கணக்கிலே கொலை செய்வார்கள் இதெல்லாம் மா ஒன்று இதுக்கு நரக தண்டனை தான் அப்படிப்பட்ட பாவங்கள் அதான் சொல்கிறார் அசுபாத அனுபந்தி பிரதிபயம் நரகத்திலே வீழ்வதற்கு காரணமான பெரிய பாவங்கள் ஆப்போ நாக்கா பாயா ஆப்பக அப்படின்னு அர்த்தம் எந்த நீர்ன்னா நாகாபக நாக்காப்பகானா தேவலோகத்திலே ஓடக்கூடியன்னு அர்த்தம் ந நதி தேவகங்கை தேவகங்கையுடைய நீர் அப்படிங்கிறதுக்கு நாகாபகாயா ஆப்பகா நீங்கள் அதை மாற்றி போடணும் தேவலோகத்து கங்கை இருக்கே அந்த கங்கை கூட பாவங்களை போக மாட்டாள் சூரியன் இல்லாவிட்டால் அப்படிங்கிறார் சூரியனுடைய அனுகிரகம் இல்லாட்டி தேவகங்கைக்கும் வீரியம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறாரு அப்ப என்றால் கூட கலுஷ முஷோ கலுஷன பாவம் என்றால் நீக்குதல் இந்த பாவம் நீக்கும் கூடிய தீர்த்தங்களுக்கும் கிரகங்களுக்கும் வஸ்துக்களுக்கும் எப்போ ஏற்படுதுன்னா சம்பந்தத்தினாலே தொடர்பினாலே இப்போ மகான்கள் சாப்பிட்ட பிரசாதம் சாப்பிட்டா உங்களுக்கு நன்மை நடக்குதுன்னு சொன்ன அந்த மகான்களுடைய சம்பந்தத்தினாலே தான் அந்த பிரசாதத்துக்கு மையமே கங்கை பாவத்தை போக்குதுன்னு சொன்னா விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து புறப்பட்ட சம்பந்தத்தினால தான் கங்கை பாவத்தை போக்குது நதிகள் பூரி பூமியிலே போக்குதுன்னா சூரியனுடைய சம்பந்தத்தினால்தான் பாவத்தை போக்குது வேதத்துல ஒரு கதை உண்டு என்ன அப்படின்னா பிரம்ம உதனம்னு சொல்லுவாங்க பிரம்ம உதனம்னா சாப்பாடு சாகம் பிரம்மோதனம்னா பிரம்மாவுக்கு படைக்கப்படும் சாப்பாடு இதை தயார் பண்ணி யாகம் செய்யக்கூடிய ரித்துவுக்கு பிராமணர்களுக்கு படைப்பாங்க அவங்க சாப்பிட்டு மீதி வச்சாங்கன்னா அதுக்கு பிரம்மோதன பிரசாதம்னு பேர் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா பிள்ளை பிள்ளை பிறகும் ஆசை நிறைவேறாதவங்களுக்கு ஆசை நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை உண்டு கஷ்யபருடைய மனைவி அதிஜிக்கு தனக்கு முதல்ல கருடன் பிறந்தான் பிறகு அருணன் பிறந்தான் சரி முதல்ல அருணன் பிறந்தான் அப்புறம் கருடன் பிறந்தான் இது போதில் இன்னும் சில பிள்ளைகள் வேணும்னு ஆசை வந்தது அதனால் என்ன பண்ணால் பிரம்ம உதணம் தயார் பண்ணி சாத்திய தேவர்களுக்கு கூப்பிட்டு அமுது படைத்தாள் அவர்கள் சாப்பிட்ட நீதியை சாப்பிட்டா அதன் விளைவாக நான்கு புத்திரர்கள் தோண்டினார்கள் பன்னிரெண்டு ஆதித்தியர்களிலே முதல் நால்வர் அவர்கள் உடனே அவளுக்கு என்ன தோணிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு மீதி வச்ச சாப்பாடுக்காக இவ்வளோ சக்தி இருக்கு எச்சி வைக்காத முழு சாப்பாட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அதனால் இன்னொரு தடவை பிரம்ம உதணம் தயார் பண்ணி யாருக்குமே கொடுக்காம முழு சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம் நிறைய பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி பிரம்ம உதணம் தயார் செய்து யாரையுமே நிமந்திரணம் பண்ணாமல் தானே சாப்பிட்டான் இந்த விஷயம் ஒரு பிள்ளையும் பிறக்கலை அவ்வளோது அப்போ தான் கஷ்டப்புறம் சாதம் பிரசாதமாவது மகான்கள் தொடுவதாலே அவர்கள் உட்கொள்வதாலே சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே பிரசாதமாகாது தேவகங்கையும் விஷ்ணுவின் பாதத்தினாலே தொடர்பு ஏற்பட்டு புனித நதி ஆகிறது ஜீவநதிகளும் சூரியனுடைய தொடர்புனாலே ஜீவநதிகள் எந்த சாதமும் தனியே பிரசாதமாகாதுன்னு சொன்னார அதுதான் இங்கே மயூர கவி சொல்கிறார் சமுதிரங்களுக்கு கூட சூரியனுடைய சம்பந்தம் இல்லாமல் இரவு நேரங்களில் அது இல்லையே தேவகங்கை ஆகிய ஆகாச கங்கைக்கு கூட அந்த ஆற்றல் இல்லை கலுஷ முஷ முஷனா நீக்குதல் கலுஷனா பாவம் பாவத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த தேவகங்கைக்கும் இல்லாம போகுது அப்படிங்கிறார் மஜ்ஜதாம் நெய்வயத்த மஜ்ஜதாம்னா அந்த தேவகங்கையிலே மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிறவர்கள் மஜ்ஜனம்னா மூழ்கி ஸ்நானம் பண்றது இந்த சில மூக்க பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி எழுந்திரிக்கிறாங்கல்ல அதுக்கு பேர் மஜ்ஜனம்னு சொல்றது இங்கே மஜ்ஜதாம்னா மூழ்கி குடிப்பவர்களுடைய பாவங்களை அது போக்குவதில்லை மஜ்ஜதாம் அந்த பாவங்களும் போவதில்லை எப்போது எங்கே திராத்தும் யாத்தே அந்ய லோக்கானு மற்ற உலகங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சூரியன் போகும்போதுங்கிறார் இவர் என்ன கருத்தை சொல்றாருன்னா பூமியிலே அட் அ டைம் ஒரு பக்கம்தான் சூரிய வெளிச்சம் இருக்கும் மறுபகுதி வந்து இரவா இருக்கும் சூரிய வெளிச்சம் எப்படி சொன்னாங்க இந்திய நாட்டை விட்டுட்டு அமெரிக்க நாட்டுக்கு போயிட்டான் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக பன்னிரெண்டு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இங்க வருவான் அப்படின்னு ஒரு கற்பனையா சொன்னாங்க இங்கே கவியர் மயூரகவி என்ன சொல்றார் இந்திய நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற சூரியனுடைய கரணங்கள் வுடன் அந்த சூரிய பூமியினுடைய மற்ற நாடுகளை பாதுகாப்பதற்கு அந்த திசைக்கு போன பிறகு அப்படின்னு சொல்ற திராத்தும் திராத்தும்னா காப்பாற்றுவதற்காக இந்த சூரிய ஒளி ஒன்று இருக்கிறதுனால எவ்வளவோ கிருமிகள் பூமியை அண்டாமல் இருக்கின்றன எவ்வளவோ விஷ ஜந்துக்கள் ஒடுங்கி இருக்கின்றன இப்ப பாம்புகள்லாம் பெரும்பாலும் புத்துலதான் இருக்கும் காரணம் என்னன்னா மிதமெஞ்சின சூரிய வெயில் அதுக்கு தாங்காது இந்த சூரிய வெயில் பூமியில் உள்ள மக்களுக்கு ஒரு கவசம் போல இருக்கு ஒரு பாதுகாப்பு போல இருக்கு அதைதான் சொல்ற தாத்தும் பாதுகாக்கங்கிற கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு ஒரு முறை துர்வாச முனிவர் திடீர்னு வந்தாரா துருவாச முனிவர் வந்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க கோபக்காரர் அப்போ என்ன சொன்னார் எனக்கு பசிக்குது இன்னைக்கு உங்க அரண்மனையில பிக்ஷை கிருஷ்ணன் சொன்ன அப்போ கிருஷ்ணனுடைய பத்தினிகள் பயந்தார்கள் என்ன சாபத்தை போட போறார கிருஷ்ணன் சொன்னா சரி அப்படின்னு சாப்பாடு நீ போட்டுருவே ஆனா எனக்கு ஒரு முகூர்த்தத்துக்குள்ள இருபது நிமிஷத்துக்குள்ள சாப்பாடு வேணும் தடபுடலான சாப்பாடு வேணும் அறுசுவை விருந்து வேணும் ஒரு குறை இருக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார் அப்போ இந்த பத்தினிகளெல்லாம் நெடுங்கினார்கள் போச்சு ஒரு சாபம் போடுறதுக்கு இவரே காரணம் கண்டுபிடிக்கிறார் இருபது நிமிஷத்துக்குள்ள அறுசுவை விருந்து தடபுடலாம் எப்படிங்க கிடைக்கும் இந்த காலத்துல கேஸ் அடுப்பு இருக்கு குக்கர் இருக்கு எல்லாம் அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல வேக வச்சிடலாம் அந்த காலத்துல விலக அடுப்பு தான் அப்போ கண்ணன் என்ன சொன்னா பத்தினிகளை பார்த்து கவலைப்படாதீங்க நீங்க அடுப்பை பத்த வைங்க மீதி வேலை நான் பார்க்கறேன் உடனே அவர்கள் சமைக்க தொடங்கினார்கள் அரிசியை போட்டா ரெண்டு நிமிஷத்துல சாதம் ஆகி போச்சு பாயாசம் தயார் பண்ண ஆரம்பிச்சா ஒரே நிமிஷத்துல பாயாசம் ரெடி கறி கூட்டு காய் அவியல் அப்பளம் பொரியல் எல்லாமே வந்து ரெண்டு நிமிஷத்துல ரெடி பதினஞ்சு நிமிஷம் ரெடி ஆகி போச்சு கிருஷ்ணனுடைய மகிமை அப்ப கிருஷ்ணனுடைய பத்தினிகள் பரிமாறினார்கள் கிருஷ்ணனே பக்கத்துல இருந்து மயில் இறங்கினாலே வீசினான் துருவாசு வந்து ஆச்சரியப்பட்டார் இவனுக்கு ஒரு சாபம் போடணும்னு நினைச்சேன் தப்பிச்சுட்டான் இருபது நிமிஷத்தில் கேட்டால் பதினைஞ்சி நிமிஷத்துக்கு உணவு கொடுத்துட்டான் அப்படின்னு சரி இவனுக்கு ஏதாவது சன்மானம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணார் பாயாசம் சாப்பிட்றபோது அந்த பாயாசத்தை எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி பாயாசத்தை கிருஷ்ணா இது உடம்பு பிறான் தழுவிக்கோ ஏன்னா இது ருத்ரகவசம் ருத்ரமந்திரம் ஜபிச்சிருக்கிறேன் இந்த பாயசத்தை நீ தழுவிக்கிட்டால் எந்த கத்தி ஆயுதமும் உடம்பு ஒன்றும் செய்யாது அப்படின்னு உடனே வந்து மறுபயிற்சி பேசாமல் இதை எச்சி வச்ச பாயாசமாச்சே இதை உடம்பில் தடவலாமான்னா ஒன்றும் மறுகேள்வி கேட்காம அவர் எதிரில் அவர் திருப்திக்கு நல்லா சொட சொட சொலன்னு சோப்பு போட்ட மாதிரி தடவிட்டான் உச்சந்தலையிலிருந்து மேல் பாதம் வரைக்கும் தடவிட்டான் கீழ்பாதத்தில் தடவாமல் விட்டான் அப்போ துர்வாசர் கேட்டார் ஏன்ப்பா அடிப்பாதத்தில் தடவலையா அப்படின்னு அதுக்கு சொன்னால் உங்களை போல மகாத்மாக்களுடைய பிரசாதத்தை காலு கடியில தடவுனா அபச்சாரம் இல்லையா சந்தோஷமும் போயிட்டாரு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா மகாபாரத யுத்தம் நடந்தபோது இந்த துர்வாசர் கொடுத்த பாயச ருத்ர கவசத்தினாலே பீஷ்மர் வந்து அம்பு போட்டப்போ கிருஷ்ணனுடைய உடம்பெங்கும் தொலைச்சப்போ கூட அவன் உயிர் போகல மர்மஸ்தானத்துல அடிபடல லேச ரத்த காயம் தான் வந்தது கௌரவர்களில் பல பேர் தாங்கள் மற்ற இடங்களில் செண்டை போடுறதை விட்டுட்டு வேணும்னே கிருஷ்ண மேலே அடித்தாங்க அப்போவும் மர்மஸ்தானத்தில் மட்டும் உயிர் போகலை ஆனால் மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்சு கௌரவர்கள்லாம் செத்து போய் பாண்டவர்கள்லாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பிறகு கிருஷ்ணாவதார காரியம் எல்லாம் முடிஞ்சு கம்சம்லாம் செத்த பிறகு அவன் வந்து யமுனா நதிக்கரை ஓரமாக படுத்திருக்கிறான் அவன் பாதத்தை எப்படி வச்சிருக்கிறான்னா முழங்கால் மேலே இந்த காலம் தூக்கி போட்டு வச்சுருக்கிறான் பாதம் மட்டும் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுது அப்போ ஜராய் என்ற வேடன் ஒருவன் பகம் வந்தான் புதர்கள் வெளியே அந்த பாதத்தை பார்க்கற போது ஏதோ மானுடைய காது மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது பானம் தெரிந்து போட்டான் பாதத்தில் குத்துச்சு உடனே கிருஷ்ணர் உயிர் பிரிஞ்சதுன்னு சொல்லி படிக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா துருபாசுடைய பாயசத்தை அவன் அங்கே பூசல என்ன காரணம்னா அவனுக்கு தெரியும் நடக்க போறது என்னன்னே அதாவது நாரதர் ஒரு சாபம் போட்டார் என்ன சாபம் போட்டார்ன்னா இந்த யாதவர்கள்லாம் என்ன பண்ணினாங்க ஒரு யாதவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டுவிட்டு அவளை கர்ப்பவதி மாதிரி நிறையா துணியை வயிற்றுல சுருட்டி கட்டி விட்டு நாரதர்கிட்ட வந்து சுவாமி இந்த கர்ப்பவதிக்கு என்ன பிள்ளை பிறக்கும் எப்போ பிறக்கும்னு சொல்லுங்கன்னு கேட்டான் நாரதருடைய ஞான திருஷ்டியில் பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டாரு இது பொம்பளை இல்லை ஆம்பளை இவனை கலடம் பண்ணுறாங்க நம்மளை மெடிக்கல் காலேஜ் ரேக்கிங் பண்ணுறாங்க நம்மளோட அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு என்ன பண்ணாரு ஆமா ஆமா இது கர்ப்பதி இது வயிற்றுல ஒரு உலக்கை உருவாகிக்கிட்டு இருக்கு அந்த உலக்கை அஞ்சு நிமிஷத்துல பிரசவமாகும் அந்த உலக்கையினால இந்த யாதவ இனமே அழியும் அப்படின்னு சாபம் போட்டு போயிட்டார் அவர் போன அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் இவன் வயிறு பெருசா ஒப்புச்சு சைடுல பலூன் வெடிச்ச மாதிரி டபார்னு வெடிச்சது ஒரு இரும்பு உலக்கை நிலத்துக்கு வந்து வெளியே விழுந்துச்சு ரிஷி வாக்கியம் பொய்யாகுமா அவன் செத்தே போனான் பொம்பளை வேஷம் போட்டவன் செத்தே போனான் எல்லாரும் பார்த்தாங்கச்சே எவ்வளோ பெரிய தப்பான காரியம்டா நம்ம வந்து உற்சவ காலமாச்சேன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு குடிச்சுப்பிட்டு ஒரே மஜாவில் போய் அவரை கிண்டலடிக்க அவருக்கு கோவம் வந்து சாப்பிட்ட போட்டார் பார்த்தியான்ட்டு பலராமன் போய் இந்த உலக்கை காமிச்சாங்க பலராம தேவரே நம்ம யாதவ இனமே இந்த உலக்கையால் அழிய போகுதான் அப்படின்ன உடனே பலராமன் பார்த்தார் அது எப்படி அழியுதுன்னு நான் பார்க்குறேன் இந்த உலகையை கொண்டு போய் சமுதிரக்கரை யோரமா கருங்கல் பாருதை எல்லாருமா சந்தனம் தேய்க்கிற மாதிரி சும்மா நைசா தேய்ச்சி கடலில் கரைச்சி விட்டுருங்க உலக்கை ஒன்றுலாம் போய்டும் அப்புறம் எப்படி ஆதவர்கள் சாவாங்க அப்படின்னு உடனே எல்லாம் எனக்கு சாதாரண சந்தனத்தை அரைக்கிறதே பெரிய பாடு இரும்பை போட்டு அரை அரை அரைன்னு அரைச்சு அது அப்படியே அயன் ஃபைலிங்ஸ் ஆகிற வரைக்கும் அரும்பு ஆடுபட்டு இழைச்சி பேட்ச் மாற்றி பேட்ச் தேய்க்கிறாங்க பத்து பத்து பேரா கடைசியில ஒரு சின்ன குச்சி மாதிரி வந்துருச்சு அது கையால பிடிக்க கூட முடியல அதை கடற்கரையில போயிடுச்சு நாரதருடைய ஜெயித்து விட்டோம் அப்படின்னு இவங்க எக்காலமிட்டு சந்தோஷமாக ஆர்ப்பாட்டமாக பலதேவரிடம் போய் சொன்னாரு ஆனா நாரதரை யாரு பிரம்ம அவர் வாக்கு பொய்யாகுமா அந்த இரும்புத்தூள் எல்லாம் கடல் மணலோடு கலந்து அங்கே கோரை பொருட்களாக முளைத்தன அந்த கோரை புல் ஒன்னு ஒண்ணும் இரும்பு தகடு மாதிரி இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யாதவர்கள் அங்கே விழா கொண்டாட்டத்துக்காக மதுபானம் அருந்தி அங்கே விளையாடுகிற போது ஒருவர் மீது ஒருவர் விளையாட்டாக கோபம் கொண்டு இந்த பொருட்களை பிடுங்கி அடித்தார்கள் ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்குதுன்னா இரும்பு சாட்ட மாதிரி அடி விழுகுது உன அடி வாங்கினங்க கோபப்பட்டு அவன் உன்ன பிடுங்கி அடித்தான் அப்படி ஒவ்வொரு யாதவனும் ஒவ்வொரு புல்ல பிடிங்க அடிச்சு அந்த ஒவ்வொரு அடியும் தோல் பிஞ்சு சத கிழிஞ்சு ரத்தம் வழிய வந்து எல்லாம் செத்துப்பிட்டான் நாரதர் சொன்னபடி அந்த இரும்பு உலக்கையால் யாதவ இனமே அழிந்தது அந்த லேசா குச்சி ஒண்ணு இருக்கு அது தரையில கிடக்கு அந்த பக்கம் ஜரா அப்படிங்கிற வேடன் வந்தான் இதை பார்த்தா இரும்பு குச்சியா இருக்கடா புறா அடிக்கிறதுக்கு ஆகும் நமக்குன்னு சொல்லி அதை அமரா துணிய பார்த்தா கிருஷ்ணன் அங்கே படுத்திருக்கிறான் அவன் கடைசி யாதவன் நாரதர் என்ன சொன்னார் யாதவன் என்னை முழுக்க அழியணும்னா அவனு போன தான் அழிய முடியும் சரி இந்த ஒரு யாதவன் பாக்கி இவன் அழியறதுக்கு கிருஷ்ணரே வழிவகுத்தார் காலை மேலே போட்டு உக்காந்தார் அவன் தூரத்துலேருந்து பார்த்தான் பாதத்தை பார்த்தா மான் மாறி தெரிஞ்சிது அந்த இரும்பு குச்சி எடுத்தான் குறிப்பாக அடித்தான் காலில் பட்ட உடனே அவர் உயிரும் பிரிஞ்சதுன்னு சொல்லி இது நடக்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து அந்த பாயசத்தை பூசிக்கொள்ளவில்லையான் மற்ற லோகங்களை மற்ற உலகங்களையும் அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்க பூமிக்கு கீழே பாதாளம் இருக்கு ஒரு தடவை இந்த காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட ஒரு டாக்டர் போய் கேள்வி கேட்டார் நாகலோகம்னு சொல்றாங்க அது நேராக இந்தியாவுக்கு கீழே தொலைச்சிக்கிட்டு போனீங்கன்னா வருமாம்ல இப்ப பூமியை தொலைச்சுட்டு போனா நாகலோகமா வரும் என்ன சாமி அப்படின்னு உடனவர் என்ன பண்ணார் இந்த குளோபு உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல பூமி உருண்டை பள்ளிக்கூடங்கள்ல லெபரெட்டரியில் வச்சிருப்பான் சுத்தி காட்டுறதுக்கு மாணவர்களுக்கு அதை வர சொல்லி இந்தியாவில் மையப்புள்ளி நாக்பூர் ஹைதராபாத் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு சீவாங்குச்சி எடுத்து குத்தினார் குத்தி நேரம் செலுத்தினா இந்த போகம் எங்க வருதுன்னா கரெக்டா அமெரிக்கா வழியா விளையாடுது நாகலோகம்னா என்ன போட்டிருக்கு விஷ்ணு புராணத்தில் நாகர்கள் வெள்ளையாக இருப்பார்கள் அவர்கள் முடி பொன்னிரமாக இருக்கும் அவர்கள் சதா சர்வகாலம் சுகபோகங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஆச்சாரங்கள் இல்லை அனுஷ்டானங்கள் இல்லை அனுஷ்டானங்கள் இல்லாத காரணத்துக்காக அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அவர்களை இந்த வைதிக மதம் கட்டுப்படுத்தாது அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் அது நாகர்கள் தான் இந்த தான் அப்ப பூமிக்கு அடியில் போனா நேரம் வந்தா அந்த காலத்துல யோகசக்தி உள்ளவர்கள் மறைந்து சூக்ம சரீரம் எடுத்து இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்தார்கள் அமெரிக்காவுக்கு தான் இன்னைக்கு கப்பல் வழியா போறோம் அன்னைக்கு அதெல்லாம் வழி இல்லை இல்லையா அப்படின்னு சொன்னாராம் இது ஒரு விளக்கம்தான் அதை தான் இங்க சொல்ற அந்நிய லோகங்கள் மற்ற உலகத்துக்கு நாகலோகத்துக்கு சூரியன் போயிட்டான் அப்படிங்கிற அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க ஒரு காலத்துல ஒரு நாடா இருக்கிறது இன்னொரு நாடா மாறிடும் ஒரு காலத்துல ஒரு லோகமா இருக்கிறது இன்னொரு லோகமாக முழு பூமி ஒன்று என்று சொல்லுகிற நிலைமை மாறி பூமியின் ஒரு பாதி மறு லோகம் என்று சொல்ல முடியா போயிடுச்சு இப்ப பங்களாதேஷ்ங்கிறம அது ஒரு காலத்துல இந்தியாவா இருந்தது பெங்காலுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது அப்ப இந்த ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாரு தெரியாதனமா இந்தியாவுக்குன்னு ஜனகணமனை பாடினார் இல்லையா தேசிய கீதம் அப்படி பாடின மாதிரி அவர் பெங்காலில் பிறந்ததுனால பெங்காலுக்குன்னு ஒரு கீதம் பாடினார் அந்த மாநிலத்துக்குன்னு கீதம் பாடினாரே தவிர அது தனி நாடாக போகுன்னு அவருக்கு தெரியாது இந்த பங்களாதேஷ் உண்டான உடனே இந்த முஜிபுர் ரஹ்மானா அந்த என்ன பண்ணார் ரவீந்திரநாத் ராகுர் பாடின இந்த பங்களா பற்றிய நமக்கு தேசிய கீதமாக இருக்கட்டும் அவங்க இந்தியா காரங்களுக்கும் அவருடைய கீத தான் தேசிய கீதமாக இருக்குன்னு அவரு தன்னுடைய பெங்கால் மாநிலத்துக்கு பாடின கீதத்தையே பங்களாதேஷ் தனக்கு தேசிய கீதம் ஆக்கி கொண்டது இன்னைக்கும் அதுதான் கதையாங்க ரவீந்திரநாத் தாகூர் பாடின பாட்டு தான் அவங்களுக்கு தேசிய கீதம் இந்த ஜனகணமனை பாடினாரே ரவீந்திரநாத் தாக்கூர் அப்பவும் தேசிய கீதம் ஆக போதுன்னு நினச்சே அதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ ஒரு காலத்தில் ஒரு நாடாக இருந்தது பிறகு இன்னொரு நாடாக மாறுது அதுபோல பூமி என்று ஒரு உருண்டையாக கருதப்படுவது இந்த கண்ணோடத்தில் பார்க்கிற போது அந்நிய லோகம் என்று வேறு லோகமாக கருதப்படுது மற்ற லோகம் என்ற அமெரிக்கா முதல நாடுகளுக்கு அடிக்கிற போது கொடுக்கட்டம் யாருக்கு வக கடைசி வார்த்தை உங்களுக்கு திவசஸ்ய ஏகேது ஊகிதம் இந்த ஸ்லோகத்துல சூரியனுக்கு அவர் கொடுக்கிற பேரு திவசஸ்ய ஏக திவசியம் என்றால் நாள் தினம் பகல் பகலுக்கு ஒரே காரணமாய் இருப்பவன் ஏக ஹேத்து காரணம் ஒரே காரணமாய் இருப்பவன் சூரியனுக்கு இன்னொரு பேரு திவசிய ஏக ஹேத்துஹோ இப்போ மலையாளத்துல நாள் அப்படிங்கிறதுக்கு திவசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திவசம் ஒரு திவசம் சொல்லுவாங்க இங்க திவசிய அதாவது பகலுக்கு நாளுக்கு ஏன் ஒரு நாள்னு சொன்னா ட்வெண்ட்டி ஹவர்ஸ் தானே கிடக்கிறது ராத்திரியும் தானே சேர்த்து அப்படின்னா மனிதர்களை பத்தி சொல்லும் மனிதன் இந்த உலகெங்கும் வாழ்கிறான்னு சொல்றாங்களே தவிர மனிதனும் மனுஷியும் வாழ்கிறார்கள்னு பெண்ணையும் சேர்த்து சொல்றது இல்லை ஏன்னா மனிதன் சொன்னாலே பெண்ணுல அடக்கம் ஆப்பிரிக்காவில் மனிதன் வாழ்கிறான்னா அங்க ஆணும் வாழ்கிறான் பெண்ணும் வாழ்கிறான்னு அர்த்தம் அது மாதிரி பகலுக்கு நாயகன் ராத்திரிக்கும் அவன் நாயகன் முழு நாளுக்கும் அவன் நாயகன் இருந்தான்ல ஏன் ராத்திரியை விடுறாங்க அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சம் உஷ்ணம் அதனால இதை இரவை விட இருட்டை விட அது உயர்ந்தது சிறந்தது எனவே அது சொல்லப்பட்டது உஷ்ணந்தான் வந்து நமக்கு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாயிட்டா பயங்கரமான இந்த கேன்சர்ன்னு சொல்றாங்களே அந்த புற்றுநோய் வந்து உஷ்ணத்தினால வருது ஹீரோஷிமாவில குண்டு விழுந்த உடனே தான் மேல்நாட்டு விஞ்ஞானிகள் ஏண்டான் ஹீரோசிமாவிலே அணுகுண்டு விழுந்த போது என்ன ஆச்சு எல்லாம் காற்றாடிகள் பச்சை மரங்கள் எல்லாம் தீப்பந்தங்கள் ஆகின இரும்பு கரெல்லாம் உருகி ஆராய் ஓடின ஆனா அங்கிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பா நல்ல வேலை நம்ம வேலை நம்ம மேலே விளையாடுறதா அப்படின்னு தப்பிச்சிட்டோன்னு சொன்னாங்களாம் இப்போ சப்போஸ் திண்டிவனத்தில் விழுந்துருச்சு பாண்டிச்சேரியில் ஒன்றும் ஆகலன்னு வச்சுக்கோங்க ஆனால் அன்று மறுநாள் ஹீரோஷிமாவிலிருந்து எட்டாவது தூரத்தில் இருந்த பக்கத்து ஊர்க்காரர்கள் எல்லாருக்கும் கேன்சர் வந்து விட்டது ஒரே நாள் புற்றுநோய் ஒரே நாளில் வந்துருச்சு எப்படின்னா மிதமிஞ்சின உஷந்தான் புற்றுநோய் சித்தர்கள் அதான் சொன்னாங்க உஷ்ணா அதிகமாச்சுன்னா புற்றுநோயாக முடியும் அதனால அதிகமாகாதபடி பாத்துக்கோங்க ஏக ஹேத்துகு ஏக ஹேத்துகு அப்படின்னா ஒரே காரணம் ஹேத்துனா காரணம் ஏக அப்படின்னா ஒண்ணுன்னு இருக்கான் அதாவது ஒரு ஊர் உண்டாகிறதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க இப்போ மதுரைன்னு ஏண்டா பேர் வந்துச்சுன்னா ஒரு காலத்தில் மருத மரம் ரொம்ப இருந்ததுங்க அதனால மருத நிறைய இருக்கிற ஊர்னு சொல்லி மதுரை நாய் போச்சுன்னு சொல்றாங்க அது ஒரு காரணம் சொல்றான் சில பேர் மருது பாண்டியர்கள் ஆண்டாங்க அதனால தான் மதுரை அப்படின்னு பேர் வந்ததுன்றான் மதுரமான தண்ணி வைகை எங்கே தாங்க ஓடிச்சு அதனால மதுரைனு பேராச்சு அப்படின்றான் பத்து காரணம் பதினஞ்சு காரணம் சொல்கிறான் இங்கே ஈசிஆர் ரோட்டில் போற வழியில ஒரு ஊர் பேர் இருக்குதுங்க அதுக்கு நீலாங்கரைனு பேர் மெட்ராஸ் பாண்டிச்சேரி நீலாங்கரைனு ஊர் அது ஏங்க இப்படி பேர் வந்தது அப்படின்னா நீலங்கரையன் என்ற சோழராஜா ஆண்டான் அவன் பேரால வந்தது இந்த ஊர் பேருன்னு ஒருத்தன் சொல்கிறான் சில பேர் என்ன சொல்லுவான் நீலாங்கிற மீன் ரொம்ப கிடைக்குங்க நீலா மீன் கரையில் ஒதுங்கிச்சு அதனால் நீலாங்கரைன்னு ஒரு காரணம் வந்து அவர் நிம்மதியாக மாட்டான் ஒரு காரணம் தான் சொன்னால் காரணம் தான் இப்போ சூரியனுக்கு என்ன சொல்றா பல காரணத்துக்கு அங்கே இடம் இல்லை ஒரே காரணம் பகலுக்கு ஒரே காரணம் சூரியந்தான் யாரும் வேற ஒண்ணு சொல்லிட முடியாது பகலுக்கு நில காரணம்னு சொல்ல முடியாது நட்சத்திரம் காரணம்னு சொல்ல முடியாது ஏக்க ஹேத்து அப்படிங்கிறார் ஹிதம் ஹிதம் அப்படின்னு சொன்ன நன்மை அப்படின்னு அர்த்தம் அதாவது இதமாய் பேசினான்னு நம்ம சொல்றோம் இல்ல வந்து ஹிதம்ங்கிற வார்த்தை தான் அப்படி வருது நமக்கு நன்மை நமக்கு சூரியனுடைய அருள் இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் சூரியனுடைய துணை நமக்கு இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நன்மை நடக்கும்னு சொல்றாங்க இப்போ பேரு ஒரு மை தயார் பண்ணிட்டு புருவத்தில் போறாங்க சில பெண்கள் குங்குமத்தில் லலிதாம்பிகை சோத்திரம் சொல்லி அதை நெத்தியில் வச்சுட்டு போறாங்க சில பேர் கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக் உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி இருக்கும் அதுக்குள்ளே ஏதோ மந்திரிக்கப்பட்ட பொருள் இருக்கும் அதை கையில் வச்சுக்கிட்டு போவாங்க நம்ம மின்சன் சிற்சிலுக்கு ஒரு கைத்தடி இருக்கும் கைத்தடி சென்டிமெண்ட் அவர் ரொம்ப உண்டு அது இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாரு ஒரே ஒரு தடவை அது இல்லாமல் போனாலும் அந்த கார்க்குந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகி அது மாதிரி இந்த சூரியனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி சென்றால் அவனுடைய அருள் என்றைக்கும் நம்ம கூட இருக்கும் இந்த திரு டி அவர்கள் எல்லாருக்கும் அந்த சூரிய படம் கொடுத்தாரு அதை நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்பிக்கையாக இருந்தோம்னா அது நம்ம காக்கும் அது உடனிருப்பான் என்கிற அந்த ஒரு வாக்கு சொல்றாருங்கிற அப்பத்தான் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்வை தொடர்ந்து அனுபவிக்கலாம் இன்னைக்கு இந்தியா எங்கும் பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா தென்னிந்தியாவில குறிப்பா நம்ம தமிழகத்துல அது அமைதி பூங்கான்னு சொல்ற மாதிரி என்ன இருந்துகிட்டு மற்ற மாநிலங்கள் இருக்கிறவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு நக்சல் பாரி தொல்லை இருக்கு இனக்கலவரம் இருக்கு முகலாயர்களுடைய சொந்த சொந்தரம் இருக்குது மத பிரச்சனை இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்னும் அது வரல காரணம் என்னென்னா இன்னும் இறை வழிபாட்டிலே அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பதனால் இங்கேருந்து வட இந்தியாவுக்கு போனவர் அங்கே இருக்கிறவர்கள்ட்ட என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் சொன்னாரான் உபன்யாசங்கிறது வருஷம் ஒரே ஒரு தடவை தீபாவளி அன்னைக்கு வைப்பாங்க இவர் ஒரு தீபாவளிக்கு உபன்யாசம் பண்ணி அந்த பணத்தை வச்சு வருஷம் பிறகு சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லைங்க அங்கே பாண்டிச்சேரியில் வருஷம் போக நான் நடந்துகிட்டு இருக்கேன் பத்து வருஷமான இவன் உட்காந்து கேட்குறான் அப்படின்னு கேட்டாங்க அடுத்த கேள்வி முதல்ல இப்படி கேட்டாரான் இவன் பேசுகிறான் ஒன்று எவன் உட்காந்து கேட்குறான் அப்படின்னு கேட்டான்னு காரணம் என்னடா அந்த நாட்டில் இதெல்லாம் இல்லை எவ்வளவோ கோவில்கள் இருக்குது என்றைக்கையோ ஒரு நாள் உற்சவ தினத்தன்னைக்கு ஒரு பண்டித்ஜி உக்காந்து கத்திக்கிட்டு இருப்பாரு கழுத்தில் போட்டுக்கிட்டு அங்கே எதிர எத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க எத்தனை பேர் முடிச்சிருக்கிறாங்கிறதுலாம் பிரச்சனை ஆனா இங்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு ஆன்மீகம் இருக்கிறதுனால இது அமைதி பூங்காவாகவே இருக்கிறது அவரு நேரு வந்து புறாவோடு காட்சி அளிப்பார் புறாங்கிறது அமைதி சின்னம் அப்படின்னு கோவில்கள் எல்லாம் புறா வாழுது அது பாருங்க புறாவை அமைதி சின்னமாக உருவாக்குறது யாரு தெரியுமா பிகாசோ இந்த மாடர்ன் ஆட்ல பிகாசோன்னு ஒருத்தர் ஹிட்லர் பிகாசோட ஓவியத்தை பார்த்துட்டு பைத்தியக்காரனுடைய கிருக்கல் யாது அப்படின்னு தன்னுடைய நாட்டை தடை ஆனா அந்த பிகாசோ தான் முதன் முதன்னு அமைதி சின்னமாக புறாவை வரைந்தார் அதை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டது அவர் வந்து ஸ்வீடனில் பிறந்தார் பிரான்ஸ்ல வாழ்ந்தார் பிரான்ஸ் நாடு வந்து அவரை தன்னுடைய நாட்டு குடிமகனாக்க என்று எவ்வளவோ முயன்றது நாட்டுப்பற்றின் காரணமாக மறுத்துட்டார் ஆனால் அவர் சொல்வார் புறாவை பார்க்கிற போது எனக்கு அமைதி தோன்றுகிறது அப்படின்னு அப்போ இந்த அமைதி சின்னம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் உயிரோடு இருக்கிறது அது தொடர்ந்து இருக்க இந்த ஸ்தோத்திரங்களை நிறுத்தக்கூடாது இந்த பிரார்த்தனைகளை நிறுத்தக்கூடாது இன்னொரு முறை படிக்கிறேன் கேளுங்க தீர் வரசீர்ஜராம்போஜன்வந்தோ நுதந்தீதிபிர்தனுபந்திஆபோ நாகபாஷமுஷோ மஜ்ஜதம் யாகன் சிசத்து கவிஞர் மயூரகவி நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வீண் காரியங்களை செய்யாதீங்க ராத்திரில குளிக்கிறது வேஸ்ட்னு சொல்லிட்டாரு பகல்ல சூரியனுடைய பெருமையை சொல்ற சாக்கில் அவர் இன்னொன்று சொல்றார் இந்த இரவு ஸ்நானம் புண்ணிய நதிகளிலே இரவு ஸ்நானம் வர்த்தம் தேவையில்லாத காரியங்களை செய்யாதீங்க அப்படின்றார் நாம் செய்ய ஒரு காரியம் தேவைதானா இல்லையாங்கிறத சிந்திக்காம மடத்தனமாக செய்யப்பட்ட உலக மகா காரியங்கள்லாம் கூட ஒன்று உண்டு அதில் ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு உலக புகழ் பெற்றதாக இருக்கக்கூடிய சீன பெருஞ்சுவர் அது எல்லாருடைய கவனத்தையும் ஆச்சரியத்தையும் ஈர்க்குது இதை கட்டினது ஒரு ராஜா இல்லை இருநூறு ஆண்டுகள் தொடர்ந்து ரெண்டு மூணு ராஜாக்கள் சேர்ந்து கட்டினாங்க இதை கட்டினபோது இதற்கு மேஸ்திரியாக இருந்தவன் மென் சுட்டரிக்கும் வெயிலிலே அங்கே தொழிலாளர்களுக்கு உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கல பல பேர் சுருண்டு விழுந்து இறந்தார்கள் இறந்தவர்களுடைய உடலையும் சேர்த்து வச்சு கட்டினா அஸ்திவாரத்துல டெட் பாடி சுபத்துல டெட் பாடி அப்படி கட்டினா ஒரு சின்ன குற்றம் யாராவது நாட்டுல பண்ணிட்டா ராஜா உடனே அவனை சுவர் கட்டுறதுக்கு அனுப்பிடுவான் இப்படியாக நடந்தது இந்த சுவர் கட்டப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா சீனாவுக்கு அடிக்கடி மங்கோலியாவிலிருந்து படையெடுப்பு தொல்லை இருந்தது இந்த மங்கோலியர்கள் சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மங்கோலியர்கள் சீன நாட்டுக்குள்ள நுழையாம பாதுகாக்கணும்னா ஒரு பெரிய சுவர் கட்டினா சரியா போய்டுன்னு நினைச்சாங்க இதுக்காகத்தான் அவ்வளவு பெரிய சுவர் அத்தனை ஆண்டுகள் அத்தனை உயிர்களை பலி வாங்கி எவ்வளவோ பணம் செலவு பண்ணு கட்டினாங்க ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகள் கடித்து அந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா அந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்ட சில நாட்கள்லயே மங்கோலியர்கள் படையெடுத்து வந்தார்கள் படையெடுத்து வந்ததும் இல்லாமல் அந்த சுவரை ரொம்ப எளிதாக தாண்டி உள்ளே வந்து விளையாட்டமாடினார்கள் என்னன்னு சொல்ல போனா அந்த சுவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தது அந்த சீனை பிரிஞ்சு நீங்க சினிமாக்கள்ல பாத்திருப்பீங்க நடுவில் வந்து ஒரு சாலை மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் சுவர் இருக்கும் இதுக்கு பின்னால மறைந்து கொண்டு இவர்கள் சீனர்களை தாக்கினார்கள் தங்களுடைய தளவாடங்களையும் உணவுப் பொருள்களையும் வைத்துக் கொள்வதற்கு நூறு அடிக்க ஒரு தடவை இருக்கும் அங்க வச்சுக்குவாங்க இந்த சுவர் கட்டினது அவங்களுக்கு நல்லதா போச்சே தவிர சீனர்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்கவில்லை இந்த மங்கோலியர்கள் இந்த சீனச் சுவரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான சீனர்களை வேட்டையாடினார்கள் இந்த சுவர் கட்டினதே பெரிய தப்பா போச்சுன்னு ஆகி போச்சு அதுக்கப்புறம் இந்த மங்கோலியர்கள் தங்கள் வெறியாட்டத்தை முடித்துவிட்டு தங்கள் ஊருக்கு திரும்பின பிறகு சீன மக்களுக்கே இந்த சீன சுவர் மீது நம்பிக்கை போய்விட்டது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சுவருடைய கற்களை எல்லாம் பெயர்த்து எடுத்து கொண்டு போய் தாங்கள் தங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்களா இப்படி அவர்கள் பெயர்த்து எடுத்தது போக இப்ப இருக்கிறது மீதி பாதி சுவர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரிஜினலா கட்டப்பட்ட சுவர்ல பாதி சீன மக்களாலேயே இடிக்கப்பட்டு விட்டது அப்ப இவ்வளவு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டது பயன் இல்லாம போச்சு இல்லையா அதனால ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால இந்த காரியத்துக்கு உண்மையிலேயே பயன் உண்டா என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பதான் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் இங்க மறைமுகமா சொல்றாரு இரத்த பிரயத்தனங்கள் மனிதனுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வீணடிக்கின்றன ஒரே ஒரு காரியம் செய்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அது சரித்திரம் நம்மை பெற்று பேசும்படியாக இருக்கும் ராணா பிரதாப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அகில இந்தியாவையும் முகலாயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது அவன் ஒருவன் மட்டும் டெல்லி தர்பாருக்கு பணியாமல் நிரந்தரமாக தலைவலியாகவே இருந்து வந்தான் வீரத்துக்கு பெயர் பெற்ற ராஜஸ்தானுடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன் அல்லவா ஒரு அக்பருடைய படைகள் அவனை எதிர்கொண்ட போது அந்த சண்டையிலே அவனுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு காயம் ஏற்பட்டுச்சு காயம் ஏற்பட்டு அவன் குதிரையின் கழுத்தை பிடித்தவாறு சரிந்தவுடனே அந்த குதிரை அவனுடைய வளர்ப்பு குதிரை சேத்தக் என்று பெயர் உள்ளது அது எவ்வளவு அறிவு உள்ளது அப்படின்னா நம்முடைய யஜமான் அடிபட்டு விட்டான் என்று தெரிந்து உடனடியாக அந்த குதிரை பின்வாங்கி யுத்தகலத்தை விட்டு வேகமாக வெளியேறி இந்த பிரதாப்புக்கு மிகவும் ஆப்தர்களாக இருக்கக்கூடிய மக்கள் வனாந்திரங்களில் இருக்கிறாங்களா அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு அவர்களிடம் இவனை ஒப்படைத்து விட்டு உயிரை விட்டது அதுக்கப்புறம் இந்த குதிரையினுடைய தக்க செய்கையினாலே அவன் உயிர் பழித்து அடுத்த யுத்தத்துக்கு தயாரானு வரலாறு பார்க்கிறான் அந்த குதிரை சேத்தக் என்று உள்ளது அதுக்கு வந்து இன்னைக்கு ஹால்திகாட்ல ஒரு சமாதி உண்டு அதுக்கு வழிபாடு உண்டு ஒரு குதிரை வளர்த்தாலும் அந்த குதிரை எப்படி தன்னுடைய ஆயுளை பாதுகாக்கக்கூடியதாய் தன்னுடைய மானத்தை காக்கக்கூடியதாய் ராஜஸ்தான் மேவாருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாய் ஒரு குதிரை வளர்த்தான் ஒரு காரியம் செய்தால் அது பயனுள்ள காரியமாக இருக்க வேண்டும் பயனில்லாத காரியம் பதினஞ்சு பண்ணிக்கூட்டிய வளர்த்து என்ன பிரயோஜனம் அப்படி பயனுள்ள காரியங்களை செய்யுங்கள் என்று இங்கே மறைமுகமாக மையூரகவி நமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் படிக்கிறதே வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாளை வீணாக்காம செல் வாழ்நாள் பல்பிணி சிற்றறிவினோர் என்று சொல்லப்பட்ட மானிடர்கள் இந்த கொஞ்ச நாளைக்குள்ள அதிகமான வீணாகும் நாள்களை செலவழிக்காமல் பயனுள்ள காலத்தை கழித்து இந்த ஜென்மாவை எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி நாம சித்தியடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நாம இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறோம் இந்த அளவிலே இன்று நிறைவு செய்து இன்றைய உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாய் அமையர் அவர்களுக்கும் திருமதி திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிப்படைபெறுகிறேன் இனி வருகிற செவ்வாய்க்கிழமையிலிருந்து எல்லா சொற்பொழிவுகளும் அங்கே செட்டி கோவில நடைபெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே ராகவேந்திர பஜனை இருக்கிறதுனால நம்மளால வைத்துக் கொள்ள முடியாது விடுமுறை சனி இங்கே லட்சுமி சவசரம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை நாராயிரம் உண்டு செவ்வாய்க்கிழமை நம்ம அமிர்தாம் சுவாசினிக்காக செட்டி கோவில சந்திக்கிறோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்